அனைவருக்கும் வணக்கம் நற்றிநகையில் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெல்ல தேசி மாணுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு இயற்கை மலையை ரசிப்பது மகாகாவி பாரதியாருக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு சென்னை மெரினா கடற்கரையில் அவர் கடல் அழகை ரசித்துவிட்டு திரும்பும்போது கனமழை பெய்ய தொடங்கியது மலையில் நனைந்தபடியே வந்தவர் இரு இளைஞர்கள் மலைக்கு பயந்து மரத்தடியில் ஒதுங்கி நிற்பதை கண்டார் அவர்களிடம் சென்ற பாரதியார் மலை இயற்கை கொடுத்த கொடை அதை அனுபவிக்க வேண்டும் மலைக்கே அச்சப்படும் நீங்கள் எப்படி வாழ்வின் சோதனைகளை எதிர்கொள்வீர்கள் வாருங்கள் மழையின் இன்பத்தை அனுபவிப்போம் என்று கூறி அந்த இரு இளைஞர்களையும் அழைத்து கொண்டு மலையில் நனைந்தபடி ஆனந்தமாக நடந்து சென்றார் ஆம் இயற்கையின் ஒவ்வொரு செயலும் நன்றியறிதலினால் நீள்கிறது இயற்கைக்கு இணையாக நாம் எதையுமே உண்டாக்க முடியாது இயற்கை தூய்மையையும் சுகாதாரத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது சிந்திப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நன்றி